ம் பிரபாரிஜாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம சுவர்மாணியுர்வோமா மப்னோதியம் பகவன் ஸ்ரீகிருஷ்ணர் வணதர்மப்பி சொல்ல ஆரம்பிச்சார் நாற்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்திலிருந்து வர்ண தர்மங்களையெல்லாம் சொல்லி எல்லோரும் அவரவர்களுடைய கடமையை ஆண்டவனிடத்தில் சமர்ப்பணம் செய்தால் அதனால் தூய்மை பெற்று ஞான யோகத்துக்கு தகுதியுடையவர்களாகிறார்கள் அந்த ஞானத்தின் தன்மை என்ன என்பதையெல்லாம் ஐம்பத்தைந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் உபதேசம் செய்தவர் மீண்டும் கர்மயோகத்தினுடைய சாரத்தை சொல்லத் தொடங்குகிறார் ஆகவே திரும்ப திரும்ப கர்மயோகத்தினுடைய சாரமும் ஞானயோகத்தினுடைய சாரமும் இங்கே உபதேசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த ஸ்லோகம் கர்மயோகத்தை பற்றி சொல்லுகிறது சர்வ கர்மாண்யப்பி சதா குருவானகா எப்பொழுதும் மத்யப்பாஸ்ரயா என்னை சார்ந்திருந்து சர்வ கர்மாண்யப்பி சதா குருவானகா எல்லா கர்மங்களையும் நித்திய நைமித்திக்க கர்மங்களை அப்படி போட்டுக்கணும் அப்புறம் உடலாலும் உள்ளத்தாலும் உரையாலும் செய்கிறது காய்க்க வாச்சிக்க மானச கருமாணி இவற்றையெல்லாம் இறைவனை சார்ந்திருந்து செய்கிறான் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறான் இதெல்லாம் நம்ம பல அத்தியாயங்களில் படித்தது தான் அதனுடைய சாரம் அப்படி செய்துவிட்டு மத்பிரசாதா என்னுடைய அருளால் மன தூய்மை பெற்றவனாய் குருவினிடம் சென்று தத்துவ ஞானத்தை பெற்று அவ்வயம் சாஸ்வதம் பதம் ஆப்னோதி அழியாத மாறாத நிலையை அதாவது மோட்சத்தை உணர்கிறான் ஆப்னோத்தீங்கன்னா அடைகிறான்னு அர்த்தம் அடைகிறான்ங்கிறது இங்கே உணர்கிறான்னு புரிஞ்சுக்கணும் தானே அந்த மோக்ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுகிறான் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் கர்மயோகத்தினுடைய சாரம் அடுத்த ஸ்லோகத்தில் இது தொடரப்போகிறது நாளை தொடர்ந்து அதை படிப்போம் எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான